திருவிழையாளர் பிராணத்தில திருவாலவாயான படலம் அந்த படலத்துக்கு அடுத்ததுதான் சுந்தர பேரம்பு எய்த படலம் என்ற ஒரு அருமையான படலத்தில இரண்டாவது ஆக இருக்கிற படலான சுந்தர பேரம்பு எய்த படலம் என்றார் அது என்ன பேரம்பு அம்புதான் இங்க அம்பு அம்புதான் சுந்தர பேரம்பு ஒரு அம்புல பொதுவா அம்புல என்ன இருக்குன்னு கேட்டா அம்பு கூர்மையா இருக்கும் அதை வெறுத்து வெள்ளு விட்டும் போது படாம அந்த உடம்பை தைக்கும் தைச்சாம இறப்பா அல்லது அவனுடைய ரசம் சுட்டும் ஆனா இந்த அம்புல என்னன்னு கேட்டா ஒரு பெயர் இருக்கான் என்ன பெயர்னா சுந்தரேசன் என்ற ஒரு பெயர் அதான் சுந்தர பேரம்பு என்று சொன்ன அப்போ பெயர் எழுதப்பட்ட ஒரு அம்பு அந்த அம்பை எய்தார் யார் எய்தார் எதற்கு எய்தார் இல்ல எப்படி எய்தார் இதுதான் வரலாம் என்பதை பார்க்க அந்த வகையில் தான் சுந்தர பேரம்பு நாம் பார்க்கிறோம் ஆர்ப்பாடு அவர்கள் இருக்கின்ற பொழுது அவள் இருக்கின்ற பொழுது நமக்கு பேசுவது இன்னும் கொஞ்சம் உரணும் அதிகமாக அந்த வகையில் அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்தி இப்பொழுது நாம் இதற்கு முன்னே படித்த படலம் எது ஆனா திருவாலவாயான படலம் இப்பொழுது படிக்க இருப்பது சுந்தர எய்த படலம் என்று அப்போ அந்த பாண்டியன் பெயர் என்ன என்று சொல்றார் பாண்டியன் பெயர் வங்கியசேகரன் என்ற பாண்டியன்வா இந்த பாண்டியன் பெயரெல்லாம் இவர் சொல்வதுதான் வரலாற்று அமைப்புல நமக்கு சொல்ல தெரியல ஆனா வங்கியசேகரன் என்று சொல்றாங்க வங்கிய சேகரன் ரொம்ப அழகாக பாண்டி நாட்டை அரசாட்சி செய்து வருகிறார் இந்த அரசாட்சி செய்கின்ற பொழுது எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும் என்பதை போற போக்கில் சொல்வாங்க எல்லாரும் நீல்கொடி வங்கிய சேகரன் வெண்கொடை நீழலின் வாய் வங்க மூலாதிய தென்கடல் ஞானம் அடந்தமலாலய மங்கையும் நங்கையும் மங்களமான நயம்பெறவாழ் ஒரு நாள் மதுரையானது இந்த வங்கிய பாண்டியன் காலத்தில் இப்படி வாழ்ந்துதான் இந்த மாதிரி வாழ்ந்து என்ன வங்கமுிய தென்கடல் ஞானம் அடந்தையும் ஞானம் அடந்தையும் இந்த நிலமாக இருக்கிற பெண் அப்ப பாண்டாகிய நிலமாகிய பெண் அந்த வங்கியசேகரனுக்கு முழுமையாக உரிமையாக இருந்தது அப்ப அந்த ஞானமடந்தை இந்த நிலமடந்தையாக இருக்கிற பாண்டி நாட்டு பெண் அந்த பெண்ணும் சீர் செங்கமலாலய மங்கையும் செந்தாமறையில் இருக்கிற ஒரு பெண்ணும் இது குறித்து செந்தாமலில் இருக்கிற பெண் திருமகள் அது மட்டுமா பெந்தாமரையில் இருக்கிற ஒரு பெண் நாம இந்த மூன்று பெண்களும் குழாவிருக்குதான் அந்த நாட்டில் பாண்டி நாடு மற்ற எவனுக்கும் உரிமை இல்லாமல் இந்த பாண்டியருக்கே உரிமையாக இருக்கிற அந்த அம்மையா இருக்கிறாங்க பாண்டி அதுல யார் நடமாடுகிறார்களா நடமாடி கொண்டிருக்கிறார்களா உலாவி கொண்டிருக்கிறான் இருக்கிற சேர்ந்து பாண்டி நாட்டை அழகு செய்கிறார்கள் அறிவும் செல்வமாக இரண்டும் நிற்கிற நாடு என்று சொன்னீங்களா அப்ப நாம் இருக்கும் நாடு நமது அறிந்தது நாம் இருக்கும் நாடு நமது எண்பதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அதுல என்ன இருக்கணும் இந்த ரெண்டும் குலாவும் ஒரு பக்கம் தெந்தாமரியில் திருவேறு செல்வம் இருந்ததுன்னா அங்க அது கொஞ்சம் கம்மியா இருக்குது இல்ல இங்க அது கொஞ்சம் அதிகமா இருந்தது அறிவு இருந்ததுன்னு சொன்னா அது கம்மியா தான் இருக்குது ஆந்த உலகம் அப்படித்தான் இருக்குமாட்டு இருக்குன்னு அவர் சொல்லி போனார் திருவேறு செல்லியராதலும் வேறு அப்படின்னா அப்படின்னு என்ன விளங்குது செல்வம் வேறு அறிஞராக இருப்பதும் வேறுனு தான் சொல்லப்பட்டிருக்குங்களா ஆனா என்ன விளங்கு விளக்கமா இருக்கா இல்ல படிமையாள இருக்கு ஒரு பெரிய ஊன்று அப்போ படிப்பது ஊழல் செல்லியராதலும் வேறு உலகம் இயற்கையா இருக்கு ராதனும் வேறு செல்ல அறிமையா இருப்பது வேறு என்ன திருவுடைய திண்டாடு முடியாது ஊழல் இருக்கு அவனுக்கு என்ன நல்ல செல்லம் இருக்குது இது கொஞ்சம் அவனுக்கு வேலை செய்யாது ஆகாது தெல்லியராும்போல் திருவுடைய நினைவு இருக்க சங்க இலக்கியங்களிலே இந்த திருமகளும் நாமகளும் பற்றிய குறிப்பு சங்க இலக்கியங்களில் இருக்கின்றனவா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா திருமகளை பற்றிய குறிப்பு சங்க இலக்கியத்தில் பார்க்கும் இடம் நீக்க வர இருக்குது நாமகலை பற்றிய குறிப்பு அறவே இல்லை எட்டு பத்து பாட்டு பதினான்கு சங்ககாலம் தழுவிய சிலப்பதிகாரம் மணிமேகலை நாமகள் பற்றியாரு பாட்டு நாமகலை பற்றிய குறிப்பு ஆனால் அவங்க போகிற போக்கில் இப்படி பாடிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டீங்க என்ன பண்ணுறது இந்த உலகம் இந்த திருக்குறது அப்படியே நல்ல என்ன பண்ணுறது இந்த உலகம் இருக்குது இல்லைங்களா நல்ல படி பாடிக்கிட்ட செல்லம் இல்லாமல் இருக்குது நல்ல செல்லம் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருக்குது ஆமாம் மாமியாவும் மருமகளும் ஒன்றா இருப்பாங்களா போடான்ட்டா சின்ன விஷயத்தையே ஏற்றி கொடுத்த நாலு யார் மாமியா யார் மருமவன் அப்படின்னு திருமால் மனைவி திருமகள் திருமாலுடைய மகன் நான்முகன் நான்முகன் மனைவி நாமகள் அதனால ச பக்கா மாமியார் மருமுகன் இனைய மாமியார் இடத்துல மருமகன் இல்லை மருமகடத்தில் மாமியார் இல்லாமல் போனாங்கன்னு சாதாரண உலகிகளை வைத்து நால்டியார் பாட்டு ஒரு பாட்டு இருக்கு இங்கேதான் நாமகள் என்ற குறிப்பு வருகை தவிர வேறு எங்கும் இல்லை அப்ப திருவேறு செல்லிய ராதனும் வேறு என்பது வேறொரு மறைமுகத்தால் சொன்னார் நாள்தியார்ல ஆனா இங்கே அப்படிலாம் போகாம திருவேறு செல்லிய ராதனும் வேறு இப்படி சொன்னார்கள் நாள் யாராசிரியர் திருவள்ளுவர் ஆசிரியர்லாம் ஆனா இவர் என்ன சொல்றார் எங்க பாண்டி நாட்டை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் மாற்றம் என்ன திருவும் இருக்குது நாமகனும் இருக்கிறாள் அப்ப இரண்டும் குலுங்கிய நாடு எங்களுடைய நாடு அப்போ ரொம்ப அருகே நிலைமையில எங்க வங்கியசேகரன் காலத்துலதான் இந்த மாதிரி இரண்டும் தவழ்ந்திருக்கிற நாடாக எங்கள் நாடு இருந்தது என்று சொன்னார் சரி பாண்டி இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது என்னைக்குமே உங்களுக்குள்ள என்ன வரும் பகைமை வரும் ஒற்றுமையா இருந்திருக்காது அழகா இருப்பமே இன்னைக்கு தமிழ் வேந்தருடைய ஆட்சியில இருக்கலாமே அந்த ஒற்றுமையின் தான் இப்படி எல்லாம் நாம கடினப்படுவது அதனால